வணக்கம் மார்ச் மூன்று ரெண்டாயிரத்தி நட்டனையின் நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தமிழ்நாடு சூரிய சக்தி கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்குள் ஒன்பதாயிரம் மெகாவாட் சூரிய எரிசக்தி உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டு மத்திய அரசின் ருசா திட்டம் உயர்கல்வித்துறையோடு தொடர்புடையது மூன்று தமிழகத்தில் 102 என்ற எண் கொண்ட தாய் செய்ய நல வாகன சேவை திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நான்கு பள்ளி மாணவர்களுக்கிடையே டிஜிட்டல் கற்றலை மேம்படுத்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் சிக்கிம் மாநில அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது 5. ஹொவையோ என்ற பெயரிடப்பட்டுள்ள நீண்ட தூரம் தாக்கவல்ல ஏவுகணையை ஈரான் நாடு வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று முதலாவது மாற்றியமைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டிற்கான தேசிய வருமானம் மற்றும் இதர கணக்கீடுகளின்படி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டின் இந்தியாவில் மொத்த தேசிய வருமானம் எவ்வளவு 2. நான்காவது இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ் எனும் சர்வதேச வாசனைப் பொருட்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எது 3. ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமல் எனும் மானில நீர்வாழ் விலங்காக சிந்து நதி டால்பினை அறிவித்துள்ள மானிலம் எது 4. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி என்ற திட்டத்தின் கீழ் இரண்டு ஹெக்டேர் அளவு வரை நிலமுள்ள சிறு விவசாயிகளுக்கு ஆண்டொன்றிற்கு வழங்கப்படவிருக்கும் நிதியுதவி தொகை எவ்வளவு ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமத் ஷா மன்னராக பதவியேற்றுள்ள நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி